السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي الأولى أن هدان الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا أبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا وعلينا محمد النبي اللبين وعلى آله وصحبه وسلم أما بعد فعوم بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بأبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى وقال تعالى هم الذين يقولون لا تنفثوا على من عند رسول الله حتى ينفضوا وَلِلَّهِ خَزَائِنُ السَّمَاوَاتُ وَالْأَرْضِ وَلَكُنَّ الْمُنَافِقِينَ لَا يَعْلَبُونَ وقال أيضاً لَا تَقُمْ فِيهِ عَبَدًا لَمَسْجُدٌ أُسِّسَ أَلَى التَّقْوَى مِنْ أَوَّلِ يَوْمٍ أَحَقُّ أَنْ تَقُومَ فِيهِ فِيهِ رِجَالٌ يَعْبُونَ أَنْ يَتَفَحْرُونَ صدق الله ورام الله وسلم او قال وسلم அலஹி வசல்லம் வம் பனால் இல்லா விமர்சிதன் தம் அப்பாத்தின் வன் அல்லாஹு அலகு பைத்தன் செல்லாக்கு வசலம் அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தத்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் மசியத்தும் செய்து கொள்கிறேன் ஹதரத் ரசூல் உல்லாஹ் இஸ் அல்லாஹ் வாலி அவர்கள் ஹிஜர செய்து மதீனாவை அடைவதற்கு முன்பு அவர்கள் தரித்த இடம் மஸ்ஜிது குபா அந்த மஸ்ஜிது குபாவை மஸ்ஜிது இருக்கவில்லை அங்குள்ள மக்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து மசிதை கட்டியழுக்கினார்கள் சுமார் பதினாலு நாட்கள் நபிசல்லமா அலை முசல்லம் அவர்கள் தங்கிருந்த அந்த காலப்பகுதியில் பல கயிர்கள் அந்த ஊர் மக்களுக்கு ஏற்பட்டது மதீனா முனவராவுக்கு விஜயம் செய்யக்கூடியவர்கள் சனிக்கிழமை அன்று மஸ்ஜித துபாவுக்கு நடந்து சென்றால் ஒரு உம்ரா செய்த ரன்மை கிடைக்கும் என்பதாக விவரிக்கிறது மஸ்ஜிதன்று உருவாக்கப்படுவது இமான பலப்படுத்த தொகீதலும் ஏகத்துவத்தை உறுதிப்படுத்த அஃதா கொள்கையை சரியாகிக் கொள்ள வணக்க வழிபாடுகளை சீராக்க மக்களுடன் பரஸ்பரம் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்த ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்திக் கொள்ள பிறரின் கஷ்ட நஷ்டங்களை புரிய மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் ஒரு மையமாக மாற முஸ்லிம் உம்மத்துடைய சப்புகள் எப்படி அணிவகுத்திருக்கிறதோ அதுபோன்று உள்ளங்களும் ஒன்றுபட்டிருக்க இப்படி ஏராளமான சிறப்புகளை சொல்லிக்கொண்டு போகலாம் கனிமான சகோதரர்களே பெரியார்களே உலகத்தில் மிக சிறப்பான மூணு மசிதுகள் என்று ரசூசல் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள் அந்த மஸ்ஜிதுக்கு பிரயாணம் செய்வதை நன்மையாக சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு போகுமாறு நவியவர்கள் கத்தளைத்திருக்கிறார்கள் அந்த மசித்களை நாடு மாறும் அதுக்குள்ள சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னாவது மஸ்ஜிது ஹராம் இரண்டாவது பைத்துல் முகத்தஸ் மூன்றாவது மசிதுல் அபிசுல்லா செல்வம் மஸ்ஜி ஹாதா என்ற நம்பியவர்கள் தன்னுடைய மசிதையும் மஸ்ஜிது ஹராமையும் பைத்துல் முகத்தசையும் கதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஹரத்தில் சொல்லுவதில் அமல் செய்வதில் ஒரு லட்ச நன்மையும் ஒரு விவாயத்தில் மதீனாவுடைய ஐம்பதாயிரம் நன்மை என்பதாகவும் இன்னொரு சகையான விவாயத்தில் ஆயிரம் நன்மை என்பதாகவும் பைத்துல் முகர்தஸுக்கும் இதுபோன்ற சிறப்புகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே அல்லாவுடைய சிறப்பான இந்த மாளிகைகள் மசிதுல் நபவி பைதல் முகர்தஸ் மஸ்ஜதுல் அஃசா என்றும் சொல்லப்படும் பைத்துல்லாஹில் ஹராம் அல்லாஹுடைய இந்த மாளிகைகள் மிக சிறப்பானவைகள் குர் ஆன் இந்த மூனையும் பயன் செய்திருக்கிறது காபத்துல்லாவுக்கு குர் ஆன் சொல்லும் சிறப்புகளை பார்க்கும் பொழுது அதற்கு ஒரே இடத்தில் அல்லாஹுச்சானா முபாரக்கும் முதல் ஆலமீன் பிஜி ஆயாசும் பையனாசும் ஒம காம இப்ராஹிம் ஒமன் தஹலபுக்கான ஆமினா என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் மிக அபிவிருத்தியான வறக்கத்துள்ள பாதுகாப்பான இடம் இதாயத்துள்ள இடம் என்பதாக அல்லாஹுடைய மாளிகைக்கு எல்லாம் சிபத்துகளை வரவேற்றிருக்கிறார் மிக வரக்கத்தை நாம் அந்த சம்சமுடைய தண்ணீர் மூலமாக பார்க்க முடியும் கனடாவில் அமெரிக்காவுடைய மறுபுறத்தில் ஒரு பால்ஸ் இருக்குது நைக்ரோ அந்த தண்ணீர் அப்படி விழும் பொழுது ரெண்டு ஊரிலிருந்தும் பார்க்க முடியும் ஒரு நிமிடத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் கலன் தண்ணீர் விழுவதாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆனால்சம் உடைய தண்ணீர் எங்கிருந்து வருது எப்படி வருது கண்ணுக்கு பார்ப்பதில்லை ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த தண்ணீரை ருசிக்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் எதற்காக குடிக்கப்படுகிறதோ எந்த அவர்கள் அதை அருந்துகிறார்களோ அல்லா அதை முயறவித்துக் கொடுக்கிறார் அதற்கு அய்யுவலை செலாம் அவர்களுக்கு அல்லா காலை அடிக்குமாறும் அந்த தண்ணீரை குடிக்குமாறும் குளிக்குமாறும் அல்லாஹ் கற்றலிட்டார் அய்யுவலை செலாம் அவர்கள் குடித்தார்கள் குளித்தார்கள் அவர்களுடைய காலடியில் வந்த தண்ணீர் அது சுகம் பெற்றதுல அலைவசல்ல அவர்கள் ஒரு பெண்ணை அழைத்து தன்னுடைய விரலை அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்ட பொழுது தண்ணீர் பெருகிட்டு வந்தது அந்த தண்ணீரை சஹபாக்களில் ஏராளமானவர்கள் அனுபவித்தார்கள் அதை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தினார்கள் அவர்கள் சஹீல் புகாரி சயமும் பாடத்தில் இந்த ஹதிஸை பதிவு செய்திருக்கிறார்கள் கனிவான சகோதரர்களை பெரியாக்கிறேன் நபைவர்களுடைய விரல்களால் நிறையாக்கப்பட்ட அந்த தண்ணீர் சிறப்பான தண்ணீர் என்று வர்ணிக்கப்படுகிறது அல்லா சுஹா வசூஸ் அல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் காண்பித்த மிக சிறப்பான ஒன்றுதான் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களுடைய துவா வரக்கத்துள்ள இடமாக மாற்றப்பட்டது இரண்டாவது இதாயத்துக்குள்ள இடம் காபத்துல்லா இதாயத்துக்குள்ள இடமாக குரானும் வர்ணித்திருக்கிறது அல்லாஹுடைய எதிர்பார்ப்பும் அப்படியாகத்தான் இருக்கிறது என்னதான் பித்னாக்கள் என்னதான் சூழல்களில் மாற்றம் ஏற்பட்ட பொழுதும் அல்லாஹ் இதாயத்தை கொடுக்க பொழுது அந்த சிலைகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசிபாக்கிறார் அம்ருத் தௌசி அவர்கள் சிறைகள் இருக்கிறது தவிர்க்க முடியாத ஒரு கட்டமாக இருக்கு அந்த நேரத்தில் அம்ருத் தௌசி எமலில் இருந்து வருகிறார் அவருக்கு அல்லாஹ் நசிபாக்கிறார் பலரும் பெறுகிறார்கள் குரானை செவியுற வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய காசர்கள் கூட அதை கேட்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் அல்லாஹ் இதில் ஒரு கயிரையும் இதாயத்தையும் வரக்கத்தை வைத்திருக்கிறார் அவன் தட தகலவுக்கான ஆமினா அதுக்குள்ள நுழையக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பும் பஞ்சமும் அவர்களுக்கு ஒரு அச்சமில்லாத ஒரு சூழலையும் அல்லா ரபுல் அஸத் ஏற்படுத்துகிறார் என்றும் இது இப்படியான ஒரு நிலைமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது காபத்துள்ளாவுக்கு எல்லாம் கொடுத்த நாலாவது ஒரு சிப்பத்துதான் பருவியத்துக்குரியது இஸ்மாயில் அலிஹி சலாம் அவர்களை இப்ராஹிம் அலைத்துவிட்டு போகும் பொழுது அகா அவர்களுடைய பதிவு செய்கிறார்கள் திரும்பிக் கூட பார்க்கவில்லை ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹுடைய கற்றலை என்று சொன்னார்கள் அல்லா ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்று தைரியமாக அந்த பெண்மணி தனிமையில் பாலை வனத்தில் யார தன்னுடைய கை குழந்தையுடன் கணித்து தைரியமாக அல்லாஹின் பக்கம் கையேந்தி அல்லாவின் மீது நம்பிக்கையாக இருந்த அல்லா ரபுல் இஸ்ஸத் அல்லாவை யார் எந்த அளவுக்கு ஞாபகப்படுத்துகிறார்களோ அல்லா ரபுல் இஸ்ஸத்துடைய கட்டளைகளை யார் எந்த அளவுக்கு மதிக்கிறார்களோ அல்லாவுடைய வல்லமையை யார் எந்த அளவுக்கு உள்ளத்தாலும் ாலும்டுத்து அல்லா அவர்களுக்குள்ள உர்வையும் கண்ணியையும் பாதுகாப்பையும் உலகத்திலும் கொடுக்கிறான் சக்கராத்திலும் லேசாக்குகிறான் நாளை மறுபடியும் அல்லாஹ் அவர்களை சிறப்பிக்க செய்கிறான் மஸ்ஜி அலி வசல்லம் அவர்களுடைய போவதற்கு முன்பு இந்த நாலு அம்சங்கள் மிக பிரதானமாக இருக்கிறது ஒன்றே நான்காவது தான் கருவியல் ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் ஹதரத் இஸ்மாயில் அலி இலாம் அவர்களுக்கு அவர்கள் செய்த தியாகத்தில் பெருதி பலந்தான் அல்லா ரபுல் அந்த இன்று வரைக்கும் வைத்திருக்கிறார் தாயுடைய தியாகத்தின் அத்தாட்சியாக சபாவையும் அந்த இப்ராஹிம் அலிம் அவர்களுடைய அடையாளமாக பத்தகை மக்கான் இப்ராஹிம் முசல்லா என்றி அந்த குழந்தையுடைய தியாகத்தின் ஒரு அடையாளமாக அல்லாஹ் ஜம்தனையும் இன்று வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அன்பார்ந்த சகோதரர்களே உலகத்தில் யாரெல்லாம் அல்லாவை உள்ளத்து நான் ஞாபகப்படுத்தி நிலைப்பாட்டை ஏற்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவன் யாரை கொண்டும் சாதிக்க சக்தி பெற்று கூறுகிறார் வேற சந்ததியை கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்கிறான் எங்க இருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹமுல்லா அவர்கள் அங்கு ரஷ்யாவில் சோவியத் யூனியனில் புகாராவில் மக்காவில் மதீனாவில் உள்ள புர் ஆணையும் அல்லா அங்கு போய் அல்லா அதை பாதுகாக்க செய்கிறார் அல்லா நாடும் பொழுது பயன்படுத்துகிறார் அல்லா ரபுல் யாரை கொண்டு எந்த ஒரு காரியத்தை அல்லா வெளிப்படுத்துகிறார் கன்யவான இந்த நாலு அம்சங்களும் அது பாதுகாப்பான இடம் கருவியத்துக்குரிய இடம் இதாயத்துக்குரிய இடம் வரக்கத்துக்குரிய இடம் மசித் நபிவு செல்லும் அவர் அந்த மசித நபர்களுடைய அந்த மசிதும் இந்த நாலு சிறப்பு அம்சங்கள் உள்ளதாக மாறியது அங்கே அவர்கள் ஒரு கிளாஸ் பாலை எடுத்து கொடுக்கிறார்கள் யாருக்கு சுகானல்லாம் தன்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய சாபாக்களுக்கு கொடுக்குமாறு நிறையவர்கள் கட்டளை இட எண்பது பேர் அந்த கிளாஸில் உள்ள பாலை குடிக்க முடிக்கிறார்கள் ஓரிரு சம்பவம் அல்ல ஏராளமான சம்பவம் காலத்திலும் தவையுடைய ஒப்பாத்துக்கு பிறகும் மசூதுடைய சிறப்பை நாம் காண முடிகிற எதிரியாக இருக்கக்கூடிய காப்பிர்களாக இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் அநியாயங்கள் செய்யக்கூடிய கடுமையான உள்ளமுள்ள காப்பிர்கள் அந்த சூழலுக்கு வரும் பொழுது அவர்கள் ஹிதாயத்து பெற்றவர்களாக அவர்கள் நேர்வு பெற்றவர்களாக அவர்கள் அல்லாஹுடைய அந்த ஒலியை சுமந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பது சுமாமுக்கும் உமேர் இப்னவுக்கும் அங்கு அப்துல்லா வஜலை அவர்கள் மிக கோபத்தை சேர்ந்த என்று அழைக்கப்படக்கூடிய அப்துல்லா அவர்கள் வந்தபொழுது அவர்கள் பெரும் சந்தோஷம் அடைந்தார்கள் அந்த ஜரீல் அப்துல்லா அவர்களுக்கு எல்லாம் ஒரு பிரத்யேகமான அழகை யூசுப் அலி இஸ்லாமுடைய அழகை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் எல்லோரும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் வேண்டாம் என்று ஓடக்கூடியவர்களும் வெறுப்புள்ளவர்களும் அந்த மசூருடைய சூழலுக்கு வரும்பொழுது ஹிதாயத்துள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள் அதே போன்று கனிவான சகோதரர்களை அல்லா ரபுல் அஸத் ஹிதாயத்தை கொடுக்கலாம் சானாவுக்கு அப்துல்லா அபிள் சலாம் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களின் தமிமும் ஜாரியலானவர்களுக்கு ரோமில் உள்ள சுஹைப் ரோமிக்கு அல்லாஹுடைய சூழலுக்கு வந்த பொழுது அங்கு நெருத்தை மூட்டிக்கொண்டிருந்த சல்மான் பாரிசுக்கு எங்கிருக்கக்கூடிய ஈரானில் உள்ளவருக்கும் அல்லாஹு மதீனாவுடைய இதை வரக்கத்துக்குரிய இடம் இதுக்குரிய இடம் இது மிக பாதுகாப்பான இடம் என்று ஆண் வரணித்திருக்கிறது கட்சிடமோ மிக சிரமமாக லேசான அமைப்பில் கட்டப்பட்டிருந்தது சில நாட்களில் மழை பொழிந்தால் அங்கு பூமி நலந்துவிடும் உங்களுடைய தொழுது கொள்ளுங்கள் என்று ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு நாள் ஆச்சரியமாக இருந்தது அப்பாஸ் அப்துல்லா அப்பாஸ்ல அவர்கள் ஜும்மாவுடைய தினத்தில் இதை கேட்டுக் கொண்டார்கள் வீடுகளிலும் கூடாரங்களிலும் தொழுங்கள் என்று சொன்ன பொழுது வர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள் என்ன சொல்றீங்க முகமது முஸ்தா அலைதான் அவர்கள் வீடுகளிலும் கூடாறுகளில் சொல்லுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அங்கு இப்படி அறிவிக்கப்பட்டது என்பதை அப்துல்லா அப்பாஸ்ல அவர்கள் கூறுவதை இமாம் புகார் அவர்கள் புகாரியில் பதிவு செய்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களை அதானுடையுடைய வார்த்தகளுடன் வீடுகளில் மசிதர்கள் சொல்லுங்கள் சொல்வதற்கு காரணம் அங்கு வீட்டுக்கு மசிதற்கு ஒழுகி சமதியாக மாறி அவர்கள் உட்காரவோ சஜை செய்யவோ முடியாத ஒரு கட்டமாக இருந்த காரணத்தினால் இப்படி செய்யப்பட்டது ஆனால் அது வரக்கத்துக்குரிய அது பாதுகாப்புக்குரிய இடம் அது நான்காவது சரதியத்துக்குரிய இடமாக இருந்தவர்களை அங்கே அல்லாஹுடைய பாதுகாக்கப்படுது அவர்களுடைய வருகை அல்லா அபுல் குரானின் நாலிடங்களில் இந்த ஆயத்தை அல்லா திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி நவியவர்களுடைய வருகை பற்றி அல்லா குறிப்பிட்டிருக்கிறார் அதில் நவியவர்கள் குரானை போதக்கூடியவர்களாகவும் அதே நேரத்தில் குரான்ஓது மாத்திரமல்ல அவர்கள் மக்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும் இன்னும் அவர்கள் அவர்கள் என்பதாக நமக்கு எடுத்துக் கூறுகிறது குரான் சொல்லும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் குரான் சொல்லும் முக்கியமான விடயம் என்னவென்றால் மேலான சகோதரர்களே அவர்களுடைய உள்ளங்களை சுற்றப்படுத்தக்கூடியதாகவும் அவர்களுடைய அவர்களுடைய வீணை கற்றுக் கொடுக்கக்கூடியதாகவும் அவர்கள் அல்லாவின் அழைப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை குரான் வலியுறுத்துகிறது கனியமானவர்களை உலகத்தில் மிக சிறந்த முன்கருந்தில் முதல் பாக்கியம் பெறக்கூடியவர்கள் குன்சும் சொல்வதை அந்த சகபாக்களை தான் சாருகிறது சகபாக்களில் எப்படி சகாபாக்கள் சிறப்பானவர்களோ அகலில் வைத்தும் சிறப்பானவர்கள் கண்ணியமானவர்கள் அகலில் குடும்பமும் கண்ணியமானவர்கள் நவியுடைய குடும்பம் எப்படி கண்ணியமானவர்களும் சாவாக்களும் கண்ணியமானவர்கள் இது ரெண்டையும் வேற்றுமைப்படுத்தி காட்டும் அமைப்பு மிக விழிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒன்றை உயர்த்தி ஒன்றை தாக்கும் அந்த பழக்கம் ஒரு போதும் முஸ்லிம்கிடத்தில் இருக்க முடியாது முஸ்லிம்கள் எப்பொழுதுமே ரெண்டையும் ரெண்டு கண்களாக பார்ப்பார்கள் தாயையும் தந்தையும் பார்ப்பது அகல் வயசையும் கண்ணியமானவர்களாக பார்ப்பார்கள் இது ரெண்டும் நம்முடைய உள்ளத்தில் பதிவாகி விட வேண்டும் ஹசன் ஹுசைன் அலி ரெலானும் ரதியல்லா அவர்களுக்கு எப்படி சிறப்பிடம் இருக்கிறதோ ஆயிஷா ரதி எல்லாம் சௌதா ஜெய்னம் ரவி அவர்கள் உம்மு ஹபீபார் அவர்களுக்கு سرقوم سمنگ رکر ایمبری اور وہ مرنے viðہ کوڑا صحابہل اوکرور علی رضی اللہ عنہ اور وہ محستراان اور صحابہل عشرہ مبشرہ ابوبکر فی الجنہ عمر فی الجنہ عثمان فی الجنہ علی فی الجنہ سعد فی الجنہ سعید فی الجنہ عبد الرحمن فی الجنہ ابو بیدہ فی الجنہ عبد الرحمن فی الجنہ رضی اللہ عنہم சஹாபாக்கலை ரசம் சொர்க்கவாதிகள் என்று சொல்லிருக்கிறார்கள் சொர்க்கவாதிகள் நன்மாராய பெற்றவர்கள் எப்படி ஹசன் என்று சொர்க்கத்தின் வாரிதர்கள் என்று சொன்னார்களோ அதை போன்று பல சஹாபாக்களுக்கு இந்த நன்மாராயத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதனால் கண்ணியமான சகோதரர்களை தெரியார்களே சஹாபாக்களுடைய மதிப்பும் கண்ணியமும் எங்களுடைய எப்பொழுதும் பதிவாக வேண்டும் குலபாக்களுடைய அலை உமரையிலானோ அது கண்ணியமானவர்கள் அல்லா அரபுமார்களை சொல்கிறார் அவர்கள் தன்னை உயர்ந்திருந்த பொழுதும் அவர்கள் உள்ளத்தாலும் தன்னை தாழ்த்தி கொண்டு நபியவர்கள் பேசியிருக்கிறார்கள் இதுதான் உயர்ந்தவர்களுடைய பண்பாடாக இருந்திருக்கிறது கன்னியவானவர்களே நாம் நசூசல்லா அலுல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை இன்று பாதுகாக்கிறோம் என்றால் நபியுடைய ஹதீஸ் முஹாரியில் பதிவாக இருக்கிறது முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது அபுதாவில் பதிவாக இருக்கிறது கிருந்த பதிவாக இருக்கிறது பதிவாக இருக்கிறது இப்ளமாஜா பதிவாக இருக்கிறது ஆறு கிருந்தங்களிலும் சிறப்பம் அதை பாதுகாத்தார்கள் அந்த சாபாக்கள் நவியுடைய தூக்கம் என்ன நவியுடைய விழிப்பு என்ன நவியுடைய நடை என்ன நவியுடைய சிரிப்பு என்ன நவியுடைய அழுகை என்ன நவியுடைய கண்ணீர் என்ன நவியுடைய கவலை என்ன நவியுடைய துக்கம் என்ன நவியுடைய இல்ல வாழ்க்கை என்ன நவியுடைய போர்பலம் என்ன நவீன வியாபாரம் என்ன நவியுடைய தனிமை என்ன நவியுடைய கூட்டு வாழ்க்கை என்ன கண்ணியமானவர்களே சகோதரர்களே மசியில் எப்படி இருந்தார்கள் வெளியில் இருந்தார்கள் பிரயாணத்தில் இருந்தார்கள் அந்நியர்களுடன் எப்படி பழகினார்கள் விரோதிகளுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் தனக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுடன் எப்படி அவர்கள் பழகினார்கள் பாலிபர்களுடன் எப்படி எப்படி பெண்களுடன் எப்படி அந்நிய பெண்களுடன் எப்படி குடும்ப பெண்களுடன் எப்படி மனைவர்களுடன் எப்படி குழந்தைகளுடன் எப்படி என்று அவர்கள் திருத்து காணப்பட்டதே சாவாக்கள் அதை நகல் செய்திருக்கிறார்கள் பதிவாக்கிறார்கள் fikrengile ya rasulullah alugirengile ya rasulullah endralam kekumoluve kovathil neengal pesvode naam elirukunalen thadukirargale endre abdullah ibn amr ibn as avargal sonna kolude abu dawudude indha hadith miga thelivaga rabi avargal sonnargal naan kovathilo santosathilo thukka thilo sirupilo pesinaalum al markam irukkum endu sonnargal wama yantukalil hawa inhu illa wahyuh anri qur'an nanmaraayathay selugirad kanniyama sahudathile இந்த மஜித்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள் மஸிதிகளில் இந்த அமல்கள் நடைபெறுவதை மஸித்கள் ஊடாக நபியுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுவதை அதுதான் நபி சொல்லு மக்களை அல்லாவின் பக்கம் அழைப்பதற்காக ஏகத்துவத்தையும் ஆதரத்தையும் இறுதி நபித்துவத்தையும் உள்ளத்தில் பதிவாக்கினார்கள் இந்த மூணு வார்த்தைகளையும் எப்பொழுதும் நாம் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஏகத்துவத்தின் ஏகத்துவத்தை அல்லாவுடைய அல்லா விசுவாசத்தை உள்ளத்தில் உறுதி கொண்டவர்களாக அதே நேரத்தில் இறுதி நபித்துவத்தை நமியவர்களுக்கு பிறகு நவி வர முடியாது என்ற அந்த இறுதி நபித்துவத்தை நாம் நம்பியவர்களாக அதே நேரத்தில் நாம் ஆகி நம்பிக்கையுள்ளவர்களாகும் இந்த மூணு அடிப்படைதான் குரானுடைய சாரம்சம் என்பதாக உளவாக்கை தெரிவிக்கிறார்கள் இந்த மூணு அம்சங்களையும் மசித்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைய பொச்சுமா நடைபெறுகிறது என்றால் இந்த மூணு மட்டத்திற்குள்ளதான் பேசப்படுகிறது எந்த மசிதிலும் பேசப்படும் இந்த மூணு வரையறைக்குள்ளதான் பேசப்படுகிறது இறுதி ரவித்துவத்தை பற்றி பேசுகிறோம் சாக்கள் அதில் நபித்துவத்துடைய அந்த சிறப்பம்சத்தில் சாம்பாக்கள் உள்ளடங்கிறார்கள் அல்லாவுடைய வல்லவை பற்றி பேசுகிறோம் ஆகலத்தை பற்றி பேசுகிறோம் இந்த மூன்றும் உள்ளத்தில் பதிவாகுவது இதுதான் நபியவர்களுடைய ஆயாசி நபியவர்கள் குரானை கற்பித்தார்கள் குரானை ஓடினார்கள் அல்லாவின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள் சகோதரர்களை தெரியார்களே இதுபோன்று உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார்கள் உள்ளங்கள் தூய்மைப்படுத்தப்படுவது மிக அவசியமாக இருக்கும் உள்ளங்கள் கெட்டு போனால் எல்லாமே கெட்டுப்போகும் மேலான சகோதரிகளை உள்ளங்கள் சரியாகுவது எல்லாம் சரியாகுவதற்கு காரணமாக அமையும் அல்லாரம்புல் எக்ஸத் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பை பற்றி குரான் நம்முடன் பேசுகிறது கண்ணை கொண்டதை பார்க்க வேண்டுமதை பார்க்கக்கூடாது நாவை கொண்டதை பேச வேண்டுமதை பேசக்கூடாது கையை கொண்டதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது எப்படி எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடாது அப்பலிகை அந்த பாலைவனத்தில் பிரயாணமாக ஒருவர் அந்த ஒத்தகத்தில் அமர்ந்து வானத்தையும் பூமியையும் மலையும் அதுக்கு மத்தியில் ஒத்தகத்தை பார்க்கிறார் இதை நாளை தவிர வேண்டும் அவருக்கு தென்படுவதில்லை அல்லா இவைகளை கொண்டு படிப்பினை பெற சொல்கிறார் இந்த வானம் எப்படி விசாலமானது பூமி இப்படி உறுதியானதை இந்த ஒத்தகம் இப்படி வழிபடக்கூடியதை இந்த மலை எப்படி உறுதியாக இருக்கிறது இவைகளைக் கொண்டு படிப்பை பெற வேண்டும் என்றே பிரான் நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது கண்ணியமானவர்களே ஆமத்துதான் இந்த வீணாக இருக்குது இந்த வீணை கற்றுக் கொள்வதற்கு மஸிதர்கள் அதற்குரிய அடிப்படையான இடங்களாக இருக்கிறது சின்ன வயதிலிருந்து மக்தென்ற அந்த அந்த கல்வி குழந்தைகள் அஞ்சு வயதிலிருந்து தயாரிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மசிதும் குழந்தைகளை தயாரிக்கும் இடமாக பெரியவர்களுக்கு மார்க்கத்தை கற்பிக்கும் இடமாக அவர்களுக்கு அல்லாவையும் அறிமுகப்படுத்தும் என்ற இந்த குரானுடைய திருவசனத்தையும் யாயுவல் முத்தத்தில் என்ற அல்லாவுடைய அறிமுகத்தையும் ஒன்று அல்லாவை தெரிந்து கொள்வதை இரண்டாவது அல்லாவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது இது ரெண்டும் مسلم قلو ده فرطة ركرت الدافئ والعثر ان الانسان لفي خسنك إلا الذين عاملوا عاملوا الصالحات وتواسوا بالحق وتواسوا بالسبب قرآن قلو ده فرطة ركرت கண்ணியமானவர்களே அல்லாவுடைய மாளிகையில் அல்லாவுடைய சொர்க்கமும் நரகமும் கற்பிக்கப்பட வேண்டும் மசிதில் அங்கு கற்பிக்கப்பட வேண்டும் ஆதரவுடைய சிந்தனை மஸிதில் ஏற்படுத்தப்பட வேண்டும் மஸ்ஜி என்பதை வெறுமனை கட்டிடம் அல்ல மஸ்ஜி என்பதை பூமிக்கு கீழ் ஆகாயம் வரைக்கும் அந்த அல்லாவுடைய சிதறது முன்சாக வரைக்கும் அது தியாமஸ் வரைக்கும் மஸ்ஜிதாகத்தான் கருதப்படும் மசிதன்று உலகத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் அல்லாவுக்காக வக்கு செய்யப்பட்டது என்று தனி அல்லாவுடைய சொத்தாக மாறிவிடுகிறது மனிதனுடைய சொத்துக்கு விலை பேசக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு விலை சொல்லுவதற்கு அனுமதி இருக்கிறது அல்லாஹுடைய பூமி வந்ததற்கு பிறகு அதுக்குரிய விலை ஒரு காணியை வாங்குவதற்கு முற்பட்டார்கள் எப்படி அப்துல்லா அப்பாஸ் ரதிலான் அவர்களிடத்தில் உமர் ரதிலானோ அவர்கள் ஒரு காணியை கேட்டார்கள் அவர்கள் இதை கேட்ட பொழுது உமரதிலானு கேட்ட பொழுது அப்பாஸ் எனக்கு தர முடியாது என்று நிராகரித்து விட்டார்கள் நீங்க மசிதிக்கு கேட்கறீங்க நான் தர மாட்டேன் சொன்னாங்க நபியுடைய சிறிய தந்தை இவ்வளவு சிறந்த சாவி உங்களை வச்சு வாக்கேற்ற பொழுது அல்லா அந்த மலையை பொழிய வைத்தான் அப்படிப்பட்ட சிறப்புள்ள நீங்கள் அல்லாவுடைய மாளிகைக்கு தர ஏழாண்டு சொல்றீங்களே என்று சொல்ல மாட்டேன் என்று மறுத்தார்கள் அவர்கள் உபயாடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போனார்கள் உபயர்ந்து காபவர்கள் மதீனாவில் தீர்ப்பு ஒரு சாதியாக இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த பாருங்க உமர் நான் இதுக்கு தீர்ப்பு வழங்குகிறேன் எந்த கொண்டும் இந்த வீடு உங்களுக்கு மச்சது கிடைக்க முடியாது உமரத்தில் ஆத்திரப்பட்டார்கள் உங்களுக்கு ஆதாரம் என்ன இருக்குது என்று உபேந்த காமர்தியலான அவர்களை பார்த்து கேட்டார்கள் உபேந்திர காவர்தியலான அவர்கள் நீண்ட சம்பவம் சுருக்கமாக அவர்கள் சொன்னார்கள் இதை வயிற்று முக்கத்து சுனைவாணிகலாம் அவர்கள் காணியை எடுக்க உட்பட்ட பொழுதை அந்த காணி உரிமையாளர் அதுக்கு நாளுக்கு நாள் விலை கூட்டிக் கொண்டிருந்தார் அவர்கள் எடுக்க மாட்டேன் என்று ஒதுங்க நாடும் பொழுது கட்டளை உங்களோட பணத்தான கொடுத்து எடுக்கிறதுனா நீங்க கொடுக்காதீங்க நாங்க தந்ததிலிருந்து கொடுக்கிறதுன்னா அந்த பூமி உடையக்கான என்ன விலை சொல்றாரோ அந்த விலையை கொடுத்து நீங்க வாங்கி எடுக்க இதுதான் எங்களுடைய மார்க்கும் காப்பும் முறையாக இருக்கிறது கனிவான சகோதரர்களே அதரது அப்பா சிறையில் சொன்னார்கள் நான் தர்மமாக இது வக்பாக மசிதிக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள் என்னுடைய நோக்கம் வெறுமனே இந்த சட்டத்தை உம்மத்துக்கு வெளிப்படுத்துவதாகத்தான் இருந்ததை தவிர நீங்க அமீரபூமியனாக இருக்கலாம் நினைத்ததுக்கு கைய போட நினைச்சதுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய உங்களுக்கு சக்தி என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தான் இதை செய்தேன் என்பதாக அப்தாஸ் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் எங்களுடைய காணிக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் சொந்தமானதுக்கு வித்தியாசமான சட்டங்கள் அங்கு வருகிறது கண்ணியமானவர்களை இதனாலதான் இதை பாதுகாக்குமாறு வலியுறுத்துகிறது மசிதாக்குரிய உலகத்தில் உள்ள எல்லா மசிதர்களும் இந்த நாலு அம்சங்கள் உள்ளதாக மாற வேண்டும் குழந்தைகளுக்கு கற்பிக்கிறது பெரியவர்கள் மார்க்கத்தை படிப்பது அல்லா சூழலை அறிமுகப்படுத்துவது ஈவான ஆதரத்தையும் பேசுவது அல்லாருடைய தீனுடன் தொடர்பு உள்ளதாக மாறுவது சரியத்தை மார்க்கத்தை உலமாக்க அழகான முறையில் மக்களுக்கு தேவைக்கேற்ப சட்டங்களை தெளிவுபடுத்துவது இவைகள் தான் மசிதல் நடைபெற வேண்டும் இதுதான் உலகத்திற்குரிய மசதிகள் சிறப்பாக இயங்குவதற்கு காரணமாக இருக்கும் இந்த மசிதல் திராறும் இதை செய்ய வேண்டும் விரான சகோதரிகளை குழந்தைகள் பரவியற்று பெற வேண்டும் பெரியவர்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் வீண்ள்ள ஈமாலுள்ள சூழல் இந்த மசிதிகளில் உருவாக வேண்டும் வெறுமனே கட்டிடம் நோக்கம் அல்ல உலகத்தில் ஏராளமான மசிதிகள் இடங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது உலகத்தில் ஏராளமான மசிதிகள் அப்படியும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே இந்த நேரத்தில் நாம் ஒரு சிறிய மசிதாக இருந்தாலும் அது தினமும் ஹயா வேண்டும் தினமும் அமல்களால் சிறப்பிக்கப்பட வேண்டும் அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய அல்லாஹ் அந்த நடைமுறை மசிதர்களில் அமல் செய்யப்படும் அதுக்குரியதாக இருக்கும் அது மறக்கத்துக்குரியதாக இருக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் அல்லாஹூபி வராயும் அவர்கள் தொழுகையில் இருப்பார்கள் அல்லாஹூபி அவர்கள் அவர்கள் மசிதில் இருப்பார்கள் அல்லா அவர்களுடைய சேவை நிறைவேற்றுக் கொண்டிருப்பார் என்பதாக அதே நமக்கு தெளிவுபடுத்துகிறது மசிதர்களோட தொடர்புள்ளவர்களை அவர்கள் அரசின் நிலவில் பெறுவார்கள் என்பதாக சொல்ல இருக்கிறார்கள் கல்வியும் அல்வரும் மசாஜில் மசிதிகளுடன் பசாரில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அதானுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் தொழுகைக்கு ஆயத்தமாக மார்க்க விஷயங்கள் கற்பிக்கப்படுகிறதே அதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் குழந்தைகளை தாய்மார்கள் மஸ்ஜிதுக்கு அனுப்ப வேண்டுமே என்று இணைந்து இருக்கிறதுக்கும் உள்ள சாட்சியளிங்கள் என்பதாக நன்மாராய் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் கண்ணியமானவர்களே இன்றே இங்கே ஜுமா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இங்கு ஜுமா ஆரம்பிக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை பல நாட்களுக்கு முன்பும் நமக்கு சொன்ன தகவலை எங்களுடைய பத்வாவுடைய முன்வைத்தேன் இந்த நாட்டில் ஒரு கலாச்சாரம் இந்த நாட்டில் ஒரு புண்டு இந்த நாட்டில் பேணப்பட்டு வரும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது என்ன அன்று தொற்று வரைக்கும் ஒரு ஜும்மா ஆரம்பிக்கிறதாக இருந்தால் கண்ட நின்றவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறது இருக்கிறதே இது ஆக பெரிய இதை இவ்வாறு சென்ற வடிவத்தில் பிளவுகளை உண்டாக்குவதற்கு காரணமாக அமைகிறது இந்த ஜுமாவுக்கு நான் வருவதற்கு காரணம் நான் இங்கு வருவதற்கு காரணம் எனக்கு இரவு பதினோரு மணிக்கு ஒரு சகோதரர் டெலிபோன் மூலமாக பேசினார் அப்பொழுது நான் கேட்ட கேள்வி அனுமதி எடுத்துட்டீங்களா கேட்டேன் எங்கிருந்து ஜெனியத்துள்ளிருந்து இதே ஒரு பத்வாவாக இந்த மசிதிகள் மக்கள் முன்வைத்தார்கள் அதை நாம் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்வைத்தோம் அங்கிருந்து உலமாக்கறிந்து வந்தார்கள் வந்து பார்வையிட்டார்கள் எந்த அளவுக்கு தூரம் எந்த அளவுக்கு தேவை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அடிப்படையில் இருந்து இதற்கு தேவை ஒன்று இருக்கிறதா என்பதை கவனித்தார்கள் பார்த்தார்கள் அதுக்கு பிறகு அவர்கள் கொடுத்த தீர்ப்பும் என்னுடைய ஒரு சிக்னேச்சர் தான் இருக்குது என்பதாக என்னுடைய அந்த டிபார்ட்மெண்ட்லிருந்து எனக்கு அறிவித்தார்கள் அதுக்கு பிறகு நான் இங்கு வருவதற்கே முற்பட்டே மேலான சகோதரர்களே இன்றே இந்த நாட்டில் ஏற்படும் வித்தியாசப்பட்டு மக்கள் பிளவு வழிகாட்டல் இல்லாமல் ஜும்மாக்களை ஆரம்பிச்சு போவது ஜுமா ஆரம்பிப்பது என்பது அது கேலிக் கூத்தல் அல்லாருடைய மார்க்கம் நாம் நினைத்தபடி பத்துவா கொடுக்கிறதும் நாம் நினைக்கிறது படி தடுக்கிறதும் அல்ல ஒவ்வொன்றும் நிதானமாக முறையாக நடக்கும் பொழுது அது கைலாக இருக்கும் வரக்கத்தாக இருக்கும் வெற்றியாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் ஒன்றுபடக்கூடியதாக இருக்கும் இல்லை என்றால் ஜும்மா என்ற பெயரில் சண்டையாக மாறும் ஜும்மாள்ரித்துறை வீட்டுக்கு வீடு ஜும்மாவாக மாறுகிறது அந்நியர்களுக்கு அது இதாயத்துக்கு காரணமாக இருக்க மாட்டாரா அது அந்நியர்களுடைய நேர்வலைக்கு காரணமாக இருக்க மாட்டாதா அன்றைய தினம் ஒரு இஸ்லாமிய ஒரு ஒரு மக்காவிலும் மதீனாவிலும் நடக்கக்கூடிய அந்த காட்சியை அந்நியர்கள் பார்க்கும்பொழுது உள்ளத்தில் எப்படி கவரும் அது அந்நிய நாடுகளில் நடக்கும் பொழுதே அது எப்படி கவர்ச்சிகரமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் எந்த ஒரு இமாம் எண்ணிக்கையில் குறைவாக கூடுதலாக சொல்லியிருந்த போதிலும் ஆனால் அந்த ஜும்மா என்ற ஜும்மா என்ற அந்த கூத்தான ஒன்றை இமாம்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் அது இமாம் அபு அலிபாவாக இருக்கலாம் இமாம் மாலிக் இருக்கலாம் இமாம் அம்பலாக இருக்கலாம் இமாம் அனைவர்களாக யாராக இருந்தாலும் அனைவர்களும் இதை பெயர் இருக்கிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த விஷயத்தை நான் எத்திவைப்பதற்காக தான் உங்களுக்கு இந்த ஜும்மாவை இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்வது ஒரு காரணம் ஏன் இப்படி ஜும்மா ஆரம்பிக்கப்படும் நடைமுறையை நாம் பின்பற்றிதான் ஆக வேண்டும் இடத்தில் அது பிளவுக்கு காரணமாக அமைகிறது என்பதை இந்த தூதை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய காதலை திளைக்க வேண்டும் ஒரு விட ஒரு நாள் இரண்டு நாளாகும் இங்கு ஆயிரம் வருஷமாக ஜும்மா நடக்க இல்லை இப்பதான் ஜும்மா நடக்க போகிறது இதுக்கு முன்பு ஜும்மா இல்ல இன்றைக்குதான் கொஞ்சம் தாமதிக்கட்டுமே கொஞ்சம் உளமாக்குற இடத்துல கேட்டுக்கொள்வோமே மார்க்கம் என்ன சொல்லுது என்று பார்த்துக் அதுக்கு பிறகு அது செஞ்சா என்றென்றும் அது திருப்தியாக உள்ளத்துல யாருமே அது அதுல வெறுப்படையாக ஒரு நிலைமையாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எடுத்த ியமானவர்களே இன்றுவியத்துக்குரிய இடமாக இருந்தது அதுதான் உலகத்தில் உள்ள எல்லா மசிதிகளும் கட்டிடம் நோக்கம் அல்ல கட்டிடம் நோக்கம் இல்லாமலும் அல்ல கட்டிடத்துக்குள்ள சிறப்பு தலை சிறப்பு கட்டிட செலவழிப்பது ஒரு தனிச்சிறப்பாக இருக்கிறது என்ன யார் ஒரு புறா கூட கட்டுவாரோ அவருக்கு அம்மா நாளை ஆபத்தில் ஒரு மாளிகை கட்டுவார் புறா என்பதை கூடாரத்தை கட்டும் அதற்கு பேர் கதா சென்று வந்திருக்கிறது கதா சென்ற பறவை அவர்கள் எழுதுகிறார்கள் அவர்கள் பதவி கட்டுமாம் கதா சென்றால் யாருக்கும் அந்த புறா அந்த கதா சென்ற பறவை அளவு சொல்ல முடியாது ஆனால் அந்த அளவுக்கு மஸ்ஜிதுக்கு செய்யக்கூடிய முயற்சியும் அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை கட்ட வைக்கும் என்று சொன்னார்கள் ஒரு சின்ன கல்ல தூக்கி வச்சிருப்பீங்க ஒரு சின்ன கண்ணீரை வடிச்சிருப்பீங்க எனக்கு பெருத்தான் சொர்க்கத்துக்கு காரணமாக அமையும் என்பதை மறந்துவிடக் கண்ணியமான ஒற்றுமையாக இருக்கட்டும் இதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயங்களாக மெம்பர் மேடைகளை நாம் உள்ளங்களை பிளவுப்படுத்தும் வார்த்தைகளை ஒன்றாக பேசக்கூடாது மக்களை பிளவுபடுத்தும் வார்த்தைகளை பேசக்கூடாது அல்லாஹுடைய கற்றலைகளை மக்களுக்கு எ எடுத்து வைக்கக்கூடிய அந்த போதனைகளாக மசித்கள் அமைய வேண்டும் இதாயத்துக்குரிய இடமாக வரக்கத்துக்குரிய இடமாக பாதுகாப்பு இடமாக தரவீர்த்துக்குரிய இடமாக இந்த மஸ்தன் விழாலையும் எல்லாம் அவர்களுடைய தேர்வைத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த ஜுமாவுடைய மசிலாகப்படுத்தப்பட்டிருக்கும் ஒற்றுமையாக ஒன்றுபற்ற நிர்வாகமாக இருக்கலாம் இமாம்களாக இருக்கலாம் ஊர்வாசிகளாக இருக்கலாம் எல்லோரும் ஒரு சகோதரர்களைப் போல ஒரு தாய்ச்சி பிறந்தவர்களைப் போல விட்டுக் ஒற்றுமை என்பதை எப்ப சாத்தியமாகும்னா ஒரு ஊர்ல விட்டுக் பணிந்து நடப்பதும் இது ரெண்டும் வருவதற்கு தான் ஒற்றுமை உலகத்தில் அறிமுகப்படுத்த முடியுமே தவிராக்களை இணைத்ததை கல்லை கல்லோடு இணைப்பதற்கு சிமந்து பலக வளை கொடுப்பதற்கு ஆணை தேவைப்படுவதை போல உள்ளோடு இணைப்பதற்கு மஸ்ஜிதர்களுடைய மசிதருடைய வெளியாக உழைப்பும் அது மக்களை அல்லாஹுடன் தொடர்படுத்த காரணமாக அமைகிறது கண்ணியமானவர்களை நிச்சயமாக அல்லா உயர்வையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பை வைத்திருக்கிறார் அல்லாவுடைய தீனில் தான் வைத்திருக்கிறார் அந்த தீனை மஸ்ஜிதோடாக படிப்போம் மசிதர்களுடைய சிறப்புகளை விளங்குவோம் மசித்களை பாதுகாப்போம் மசிதுகளை நர்மணமாக நல்ல நுகரக்கூடிய விதமாக அங்கு மசித்களை வைத்துக் கொள்வோம் எல்லோரும் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது நம்முடைய வாயில் சுத்தப்படுத்திக் கொண்டு விஸ்வாசம் செய்து கொண்டு வருவதை நவியவர்கள் வலியுறுத்துகிறார்கள் கண்ணியவானவர்களை மஸித்களை ஒன்றுபடக்கூடிய இடமாக வறக்கத்துக்கூடிய இடமாக பாதுகாப்பான இடமாக ஆக்குவதற்கு உலமாக்களுடைய ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் தேவையாக இருக்கும் சிறார்கள் வந்து பள்ளிக்கூடமாக அவர்கள் மார்க்கத்தை கட்டு வைத்து உள்ள இதாயத்தும் வரக்கத்தும் ஏன் சொன்னேன் என்று சொன்னால் இறுதியாக இதை கேட்டுக்கொண்டு முடிக்கலாம் எந்த மஸ்ஜிதுக்கு நாங்கள் வந்து வீட்டுக்கு போறோமோ எடுத்து போகணும் வரக்கத்தை எடுத்துட்டு போகணும் அந்த வீட்டுக்கு பரிவீர்த்து கொண்டு போகணும் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு எடுத்துக்கொண்டு போகணும் எப்படி மர்ஜிதல இது இருக்கிறதோ அதே போல கடத்தருளையும் எங்களை பஜார்லையும் அது ஜொலிக்கணும் பஸாருக்கு போக்குள்ள அது வரக்கத்தோட போற முன்னாள் அருங்கி அல்லா சொன்ன கட்டளைகள் அந்த பசார்ல தொழில் உத்தியோகத்தில் இடம்பெற வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் ஆக எங்களை ஒற்றுமையாக்குவாராக ஒன்றுப்படுத்துவாராக சிந்தனை உள்ளவர்களாக பலப்படுத்த உயராயமே நபி தூத்தை ஏற்றுக்கொள்ள கூடியுள்ளங்களாக ஆயமே இறுதி நபி தூத்தை கண்ணியப்படுத்துவர்களாக ஆயமே எல்லா ஆதரதுடைய சின்னங்களை உள்ளத்தில் போற்றிடுவாயாக எல்லா இந்த ஜும்மாவை কবூசிவாயாக இங்கே வருவே செய்தவர்களே কবூசிவாயாகங்களுடைய கவளைகள் சின்னங்களை போக்கிடுவாயாக மஸ்ஜிது குபாவுக்கு நபிவர்கள் இந்த நோக்கத்துக்காக அந்த மஸ்ஜிதை கட்டி உள்ளங்களை தூய்மைப்படுத்துவர்களாக உள்ளங்களையும் நீ தூய்மைப்படுத்துவாராக தவையுடைய வருகையின் மூலமாக எந்த மூணு அம்சங்கள் நாடப்படுகிறதோ அந்த மூணு அம்சத்தையும் எங்களுடைய மசிருக்கும் தருவாயாக